நட்டினை நேயர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்களால் மேலும் நம்ம இன்னைக்கு செய்ய ரவா கேசரி செய்ய தேவையான பொருட்கள் ரவை 1 கப் சர்க்கரை 1 கப் நெய் 50 கிராம் முந்திரி தேவையான அளவு திராட்சை தேவையான அளவு ஏலக்காய் தூள் கால் ஸ்பூன் குங்குமப்பூ சிறிதளவு கலர் பவுடர் ஆப்ஷனல் சிறிதளவு செய்முறை முதல்ல நம்ம ஸ்டவ் பற்ற வச்சிட்டு ஒரு வானல் வச்சிடலாம் வானல் காய்ஞ்சதும் நெய் ஒரு ஸ்பூன் விட்டு முந்திரி நெய் உருகினதும் முந்திரி திராட்சை போட்டு அதை வறுத்து அது ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம் அந்த வானல்லையே இன்னொரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டுட்டு நெய் கொஞ்சம் உருகினதும் இந்த ரவையை போட்டு நல்லா ரவையை வறுத்துருவோம் வறுத்து எடுத்து ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு அந்த வானல்லையே ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் தண்ணி ரெண்டு கப் தண்ணி ஊற்றிடுவோம் தண்ணி ஊற்றி அந்த தண்ணி கொதிக்க விடுவோம் குங்குமப்பூ தண்ணியில் போட்டு கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கலாம் கலர் பவுடரும் கரைச்சி வச்சுக்கலாம் நமக்கு குங்குமப்பூ கலரே போதும் அப்படின்னா குங்குமப்பூ மட்டுமே போட்டுக்கலாம் கலர் பவுடர் வேணுன்றவங்க போட்டுக்கலாம் இப்போ தண்ணி கொதிக்கிறது தண்ணி கொதித்த ரவையை எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி ஒரு கையில் கொட்டுவோம் ஒரு கையில் கலந்து விடணும் ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் லம் ஸ்வாவமாகாமல் நல்லா வேகும் நல்லா இந்த ரவையை கொட்டி நல்லா கலறிட்டு நல்லா கலந்துவிடுவோம் நல்லா ரவையை வேகட்டும் அதில் குங்குமப்பு கலந்துருவோம் குங்குமப்பு கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் கொஞ்சம் நெய்யும் அதில் வெட்டுடுவோம் நல்லா ரவையை நல்லா வேகட்டும் நல்லா வேந்த உடனே சர்க்கரையை கொட்டி கலந்துட்டு அதே குங்குமப்பூவும் கலந்துருவோம் ஏலக்காய் தூள் கலந்து விட்டுட்டு நல்லா சர்க்கரையை மிக்ஸ் ஆனோம் நல்லா மிக்ஸ் ஆன உடனே நல்லா கலந்துட்டு ஒரு அல்வா பதத்துக்கு வருவோம் இல்லையா அப்போது இந்த இன்னொரு ஸ்பூன் நெய்யும் அதில் விட்டுடுவோம் விட்டுட்டு நல்லா கலந்து விடுவோம் கலந்து விட்டுட்டு மூந்திரி இதில் ஆட்சியை வறுத்து வச்சுக்கோ இல்லையா தூவிட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா சுபான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ரவா கேசரி தயார் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருவகளை மீண்டும் சந்திப்போம்